மாதமே ேதுச்ச சாா த்தமே யிரவிணம் மேவெவ நமோ விதைய சம்பிரதாயோ வம்சி மோ நமோ குருப்பலவரோமச்சிதானிணே நமோ வேதாந்திய குரவே புசிணே கிருஷ்ணயூராஸ் வந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தம சேோ சகசவிய ஜன்மராதி பவி பவித்திர மங்கள மங்கலம் आकाशमेकं यथा தைவூத்தோவியி கடைசிய ஆகமேக்கம் யா டட்டாதிஷு ப்ரக் பிவேத்து தி அனைகலு அம்சுமான் இதுவரைக்கும் பார்த்தம் அதுக்கு அடுத்தது படிக்கணும் இப்போ கஷராத்மாந்தோ சேகதா சிறப்பே சவாசேன दैवेन चक्षुषा, चक्षुषा रमते, रमते आत्मा, आत्मा स्वात्मायं जीवा, जीवा, इति மனசைத்தான் காமான் பம इति ஜீவ இவிஷாரு ீத்தபூர்வம் நியோஸ்திரா நோத்த சவாஷ மானமய அோனியாம் தேவதமுஸ்தேதாத்மியமிதம் இத்தீ ஆதிசங்கரர் தெய்வத்தம் தேவதான பூதானாம் யோவிய பிதா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கோம் இதுக்கு வியாக்கியானம் இருக்கிறது ஒரே பிரம்மன் தான் அதுக்கு அந்நியமாக ஒரு வஸ்துவும் இல்லை ஆக பிரம்மனை உபாசனை பண்ணுற ஜீவனோ ஜெகத்தோ இதெல்லாம் வாஸ்தவம் கிடையாது ஆக ஜீவேஸ்வர ஜெகத் பேதத்தை இந்த இடத்துலையே நிஷேதம் பண்ணுறார் ஆதிசங்கரர் சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கிய முக்கியமான விசாரம் ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத் நான் யார் இந்த ஜெகத்துனால் என்ன கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படி இருக்காருன்னா அவர் யார் அப்படி இருக்காருனா அவருக்கும் இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் விசாரம் முக்கியமாக ஜீவேஸ்வர ஜெகத் விசாரம் ஆனால் இந்த மூணும் மித்தியாங்கிற ஆதிசங்கர் நான்கிறது இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஈஸ்வரனுங்கிறது உண்மையில்லை பிரம்மைவ சத்தியம் ஜகத்து ஜகத்து மித்யா இப்போ இந்த ஜீவேஸ்வர ஜெகத் மித்யாங்கிறத அத்வைத சித்தாந்தம் அதை சொல்கிறதுக்காக தான் ஆதிசங்கர் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் ஏன்னா இவ்வளோ சொல்ல வேண்டி அவருக்கு ஏன்னா அவருடைய காலத்தில் துவைத்த விசிஷ்டாத்வைத்தங்கள் தான் துவைத்த விசிஷ்டாத்வைதம் அவர் காலத்தில் ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ கிடையாது ஆனால் சாஸ்திரங்களில் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இதெல்லாம் வேறு இதுக்கெல்லாம் குழு இருக்குது விஷயங்கள் இருக்குது அவருக்கு முன்னாலே சில மதங்கள்லாம் இருந்தது அந்த மதங்கள்லாம் வேதப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு ஒரு அர்த்தம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அத்வைத சம்பிரதாயம் ஆதிசங்கர் வர்றதுக்கு முன்னாலேயே இருக்குது கௌடபாதாச்சாரியார் அதுக்கு முன்னால் இருந்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு ஆதிசங்கரர் சிவாவதாரமானத்தினால அவர் நிறைய இந்த விஷயத்தை நன்றாக திருடமாக வேத வேதங்களுடைய பரம தாத்பரியம் அத்வைதந்தான் பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிறத சித்தாந்தம் நன்றாக தெளிவாகவே பண்ணுறார் அதுக்கு விஷ்ணு சாஸ்திர நாமத்திலே காரியத்தை பண்ணுறார் ஆக இங்கே ஒரு உபாசக உபாசிய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இது அதாவது உபாசனை பண்ணுறவன் இருக்கான் உபாசியனான தேவதையான விஷ்ணு இருக்கார் ஆனால் இதெல்லாம் வந்து கல்பித்தம் தெய்வத்தம் தேவதானான் சேவத்தானாம் தெய்வத்தம் அவ்ய பூதானாம் அவ்யயா பிதா அப்படி சொல்லி துவைத்தம் இவ பவத்தி நது துவைத்தம் துவைத்தம் மாதிரி இருக்கே இந்த வாழ்க்கை உண்மையிலே அத்வைத்தந்தான் ஆக இது வந்து இந்த அத்வைத பிரம்மந்தான் ஜீவேஸ்வர ஜெகத் ரூபேண மாயையா பாதி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அதுக்கு நிறைய கொட்டேஷன் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம் இந்த இப்போ பார்க்குற கொட்டேஷன் என்னதுன்னா க்ஷராத்மான தேவ ஏகா இவேதாஸ்வதரே அதாவது ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத் ஸ்வேதாஸ்வத்தர் உபநிஷத்து சங்கராச்சாரியர் கோட் பண்ணுறது இப்போ அந்த உபனிஷத்தில் இல்லையாம் அவர் கீழே ஒரு ஃபுட் நோட் கொடுத்துருக்காரு இமேம் ஸ்வேதாஸ்வத்தர் உபனிஷத் மேம் எஸ்ருதி मिली, इसी இசி की एक और ஷ்ருதி मिलती है, ஜிஸ்கா பாட்சி இஸ் பிரகார் ஹை வித்யாவித்யே ஈஷதே எஸ்து சூன்யா அதுவும் ஸ்வேதாசுவதரன் போடுறது போல ஸ்வே போடுட ஃபை ஒன் சாந்தோக்கிய ஸ்வேதாசுவதோஷத்தில் இந்த மந்திரம் இருக்குங்கிறார் ஆக க்ஷராத்மானம் ஈஷதே தேவ இயக்கானா க்ஷரம் அப்படின்னு சொன்னால் ஜட பதார்த்தம் ஆத்மானு சொல்கிறது சே சேத்தன பதார்த்தம் அதாவது கான்ஷியஸ் பீயிங்ஸ் Sentient, Conscious Being, இன்சென்ஷியன் Beings. அது ரெண்டையும் பிரிக்கிற அது அது ஒரே வஸ்து தான் ஒரே ஈஸ்வரந்தான் ஆளான் ஜடத்தையும் சேதனத்தையும் ஒருத்தந்தான் ஆளான் இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம உடம்பிலே எடுத்துட்டா இந்த ஃபிசிக்கல் பாடியெல்லாம் ஜடந்தான் சாஸ்திரப்படி மனசும் ஜடந்தான் இதில் வந்து ஒரு கான்ஷியஸ் தத்துவம் ஒரு உணர்வு தத்துவம் இதை ஆளுகிறது ஆகிய ஆத்மாங்கிறது ஜீவாத்மா ஆக ஜடபதார்த்தமான சரீரங்களையும் இதில் இருக்கக்கூடிய சைத்தன்யத்தையும் அதாவது இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் அதையும் சுத்த சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் ரிஃப்ளக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸையும் என்னது ரிஃப்ளெக்டிங் மீடியத்தையும் ரூல் பண்ணுறது ரூல் பண்ணுற மாதிரி ரூல் பண்ணுறதுன்னு சொன்னால் விகாரத்தை வந்துவிடும் ஆளுவது போல இருக்கிறது எல்லாம் ஈவா சொல்லணும் மாதிரி அஹ கஷர ஆத்மானவ் ஈஷத்தே தேவ ஏகா இந்த உயிரற்ற உயிருள்ள எல்லாவற்றையும் ஆளுவது ஒரே தத்துவம் ஒரே உணர்வு தத்துவம் அப்படின்னு ஸ்வேதாஷத்திர உபநிஷத்தில் சொல்லியிருக்குன்னு கோட் பண்ணுறார் சாந்தோக்கியே சாந்தோக்கிய உபனிஷத்தில் ச ஏகதா பவதி அது ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆஹ ஏகா பவதி இதெல்லாம் கொட்டேஷன் சிற பரியேத்தி அது அங்கே அதில் தான் முடிவு பெறுகிறது சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பே யஜ்யாச்சரத சமகிரம் பிரவிலீயத்தை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கேயும் அங்கே தான் நிறைவை எதில் போய் முடிகிறது எல்லாம் எங்கே போய் முடிகிறதுப்பான்னு இந்த சமஸ்திரபஞ்சமும் எதில் போய் முடியறதுன்னா எதுலேருந்து வர்றதுங்கிற மாதிரி எதில் போய் ஒடுங்குறதுங்கிற கேள்வி எதுலேருந்து இப்ப ஏற்பட்ட மாபெரும் கிரியேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த கிரியேஷன் எங்கே போய் ரிசால்வ் ஆறுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது அதனால் அங்கே தான் முடிகிறது சவா ஏஷ ஏத்தேன தெய்வேன சக்ஷுஷா மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமத்தே அப்படின்னு கொட்டேஷன்ஸ்லாம் சொல்லின்றே வரார் ஏஷகா ஏத்தேன தெய்வேன இந்த சைத்தன்யத்தினால தான் சக்ஷுஷா கண்ணாலையும் மனசா மனசினாலேயும் ஏத்தான் காமான் பஷன்னு இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து கொண்டு ரமத்தை அனுபவிக்கிறான் மகிழ்ச்சி அடைகிறான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் ஆனால் ரமத்தை பாசிட்டிவாக சொல்கிறாரு ஆனால் இந்த உடம்பில் ஒரே தத்துவம் எல்லாருக்குள்ளேயே இருக்கிற தத்துவம் ஒன்று தான் தத்துவம் இல்லை அடுத்தது பராக அவிக்கிருத்த ஏவ ஆத்மா ஸ்வாத்மா எம் ஜீவா இது ஷ்ரு அவிக்கிருத்த ஆத்மா ஏவ உண்மையிலே ஆத்மா நிர்வீகாரம் பரஹ ஆத்மா இந்த வா இந்த உடம்புக்குள்ளிருக்கிற உண்மையான ஆத்மா மேலானது அசம்சாரின்னு அர்த்தம் ஆத்மா அயம் ஜீ ஸ்வாத்மா எம் ஜீவா இந்த இன்டிவிஜுவல் என்ன சொல்கிறது இதில் இருக்கிற வரையறுக்கப்பட்டிருக்கிற லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவார் பூஜேஸ்ரீ சுவாமிஜி அடிக்கடி லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் தான் சொல்லுவார் அவர் ரிஃப்ளெக்டடாக அவாய்ட் பண்ணுவார் லிமிடெட் கான்ஷியஸ்னஸ் அன்லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் லிமிடட் கான்ஷ லிமிடட் ஸ்பேஸ் அண்ட் அன்லிமிடெட் ஸ்பேஸ் போத் ஆர் சேம் லிமிட்டட் பை என்ன சொல்கிறதுனா அதனுடைய உபாதி இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் தான் லிமிட் பண்ணுறது கான்ஷியஸ்னஸ்ஸு கான்ஷியஸ்னஸ்ஸோட ஒரிஜினல் நேச்சர் என்னன்னா அன்லிமிட்டட் அதுதான் இங்கே சொல்கிறார் ஆஹா அவிகிருத்தகா ஏத் ஆத்மா அதுதான் லிமிட்டட் கான்ஷியஸ் மாதிரி கான்ஷியஸ்னஸ் மாதிரி தெரிகிறது அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் தான் எவ்வரி பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் லிமிட்டட் மாதிரி தெரியறது வரையறுக்கப்படாத தூய உணர்வு உடல்களிலும் மனங்களிலும் வரையறுக்கப்பட்டிருப்பது போல காணப்படுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் ச ஏஷ இகப் அடிக்கடி வருது இந்த மந்திரம் அந்த ஒரே பிரம்மந்தான் அனைத்திலும் நுழைந்தது நுழைந்தது போலேன்னு அர்த்தம் எல்லா குடத்திலும் தன் இருக்கிற தண்ணீரிலே சூரியன் நுழைந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அவைலபிள்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அப்பிரவிஷ்டகா இது பிருகதாரண்யக ஸ்ருதி என்று பிருகதாரண்யக உபநிஷத் சொல்லுகிறது ஆத்மா இத்தியேவ உபாசித்த ஆத்மா இந்த இடத்துல உபாசித்தனா அறிஞ்சுக்கணும்னு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம் ஆக உன்னை பிரம்மமாகவே புரிந்து கொள்வாயாக நீ வழிபடப்படும் பொருளாக பிரம்மத்தை நினைக்காதே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பெரிய விசாரம் அது இது வந்து இது ஒரு பேரே உண்டு இது ஒரு பேர் இதுக்கு சூத்திர வாக்கியம்னு பேர் ஆக இது ஆத்மா இத்தியவை உபாசித்த ததே தத் பிரம்மை அபூர்வம் அந்த பிரம்மன் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்குது அபூர்வம் அனபரம் இப்படிலாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது நானியோதோஸ்தி திரஷ்டா இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஜீவாத்மாவை பரமாத்மா பார்க்குறான் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கான் பரமாத்மா தான் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை பார்க்குறதோ பரமாத்மா ஜீவாத்மாவை பார்க்குறதுங்கிறது உண்மை கிடையாது இவன் ஒருத்தந்தான் ஒரே சுத்த சைதன்யந்தான் மாயையினால் பின்ன பின்ன சரீரங்களில் இருந்துண்டு பார்க்கிறவனாகவும் கேட்கிறவனாகவும் முகருகிறவனாகவும் தொட்டுண்பவனாகவும் சிந்திக்கிறவனாகவும் புண்ணிய பாபங்களை செய்பவனாகவும் அந்த சுகதுக்கங்களை அனுபவிப்பவனாகவும் ஒரே பிரம்மன்தான் காணப்படுகிறான் உண்மையில் வேறு சம்சாரி பிரம்மனுக்கு அந்நியமாக சம்சாரி ஜீவன் என்று ஒன்று இல்லை அனந்த சம்சாரிகள் அனந்த ஜீவர்கள் மாயா கல்பிதம் பிரம்மைவ சத்யம் ஆண்யோதோஸ்தி திரஷ்டா இதுக்கு வேறாக பார்க்கிறவன் ஒருத்தம் கிடையாது நானியோதோஸ்தி விஜாத்தா இதற்கு வேறாக அறிபவன் என்றும் இல்லை சவா ஏஷ ஆத்மா யோயம் விஜானமயா இந்த எங்கும் நீக்கமரவு நிறைந்துள்ள தூய உணர்வுதான் இந்த உடலிலே விஜானமயனாகக் காணப்படுகிறான் விஜானமயன்னா என்ன அர்த்தம் புத்தியோடு சேர்ந்துருக்கிறது ஆஹா விஜானமய ஆத்மா உண்மையிலேயே விஜானஸ்வரூபா விஜானஸ்வரூபா விஜானமய வேறு விஜான ஸ்வரூபம் வேறு விஞ்ஞான மயம் வேறு விஜானங்கிறது வந்து பியூர் கான்ஷியஸ்னஸ் விஜானமயனா வித் இன்டலெக்ட் ஆஹா பியூர் கான்ஷியஸ்னஸ் வித் இன்டலெக்டோட சேர்ந்தா அதுக்கு பேர் விஞ்ஞானமயான்னு பேர் ஆகினால் என்ன சொல்கிறார் விஜயானமயன் உண்மையிலேயே விஜயானஸ்வரூபன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இதெல்லாம் நிறைய இருக்குது உபநிஷத்தில் ஐயம் விஜானமயா அத யோன்யாம் தேவதா உபாஸ்தே அதெல்லாம் திரும்ப திரும்ப நிறைய கோட் பண்ணுறார் அதே தனக்கு அந்நியமாக தெய்வத்தை நினைச்சியான நீ லிமிட்டட் ஆயிடுவே உனக்கு வந்து சாந்தி நிம்மதி கிடைக்காது நீ வந்து அன்லிமிட்டடான உண்மை லிமிட்டட் கான்ஷியஸ் பீயிங்காக நினச்சி ஆனால் நீ சம்சாரி ஆகிடுவேன் துக்கப்படுவேன் அதில் நீயும் அன்லிமிட்டட் நீயும் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் புரிஞ்சிக்கோ யாருமே லிமிட்டட் கிடையாது இங்கே இருக்கிற நம்ம பார்த்துட்டுருக்கிற அத்தனை வஸ்துவும் லிமிட்டடாக தெரிகிறது ஆபாசம் வாஸ்தவம் கிடையாது எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது நான் பார்க்குற எல்லாருமே வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா வஸ்துக்கள்லேயும் தோஷம் இருக்கிறது அப்படின்னு நினைக்காதே எந்த வஸ்துவும் இல்லை எந்த வஸ்த குணமும் இல்லை தோஷமும் இல்லை நிர்குணா நிர்துஷ்ட வஸ்துவ நீ பார்க்குறதுலேயே உனக்கு இந்த மைண்டு ஃப்ளக்சுவேஷனுக்கு காரணமே இதுக்கு கொடுக்குற ரியாலிட்டி தான் விட்டுடுங்கிறார் அது திருடமாக இருக்கார் அடுத்த ஸ்லோகம் ஐத்ததாத்யம் இதகும் சர்வம் இதம் சர்வம் ஆத்மா ஐத்ததாத்மியம் இதகம் சர்வம் எதயம் ஆத்மா இல்லைனா உபநிஷத் அவர் சும்மா கோடு காட்டுறார் அவ்வளோ தான் அங்கே உட்காந்துருக்கிற ஆள் பஞ்ச வித்வான்கள் எல்லாம் வேதம் தெரிஞ்சவன் அதனால் அவர் வந்து ரொம்ப வளவலான்லாம் இருக்கிறது இல்லை ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் அப்படின்னா பாக்கியெல்லாம் அவன் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த மந்திரம் பெருசு ஐத்ததாத்மியம் இதகம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேத கேதோ அப்படின்னு கேட்குறவனுக்கு மந்திரம் ஞாபகம் இருந்தால் தான் இவரோட பாஷியம் புரியும் ஏன்னா கித்தாப்பில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் பண்டிட்ஸ் ஆதிசங்கரருடைய பா வியாக்கியானம் எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம உட்காந்து படிச்சுட்டுருக்கோம் ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்ணுறது வந்து யாருக்கு முன்னாலே வியாக்கியானம் பண்ணுறாருண்ணா எல்லாம் சோமெனி பண்டிட்ஸ் அந்த பண்டிட்ஸுக்கு முன்னாலே சொல்கிறார் அவங்க எல்லாம் அவங்க வச்சுருந்த அபிப்பிராயத்துக்கு வித்தியாசமாக சொல்கிறார் இதில் நீங்கள் வச்சுருக்கிற அபிப்பிராயத்தில் தோஷம் இருக்குது இதுதான் உண்மையான அர்த்தம் அப்படின்னு நிறைய கோட் பண்ணின் இருக்கார் அவங்களுக்கெல்லாம் மந்திரம் தெரியும் ஆனால் கனெக்ட் பண்ண தெரியணுமே எங்கேயோ அங்கே ஒரு மந்திரம் இருக்குது இங்கே ஒரு மந்த்ரம் இருக்குது இங்கே ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி இதுதான் பரம தாத்யம் இது தான் சித்தாந்தம்னு சொல்ல தெரியணுமே திஸ் இஸ் தி மெயின் டீச்சிங் இப்போ இந்தியன் ப்யூனல் கோட் இருக்குன்னா ஏகப்பட்ட லா புக்ஸ் இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்துனா இந்த விஷயத்தில் இதுதான் பரம தாற்பயம்னு சொல்கிறதுக்கான புத்திசக்தி வேணுமே அதுதான் ஆதிசங்கரோட குளோரி இவ்வளோ இவ்வளோ மெனக்கெட்டு சொல்கிறாரு அடுத்த ஷ்லோகம் அடுத்த போர்ஷன் அதிலே தான் இன்னும் கண்டிநூ ஆயின்றே இருக்கு நர்த்தி யோக பிண்டாத் தஃுலிங்க சாஷாத்மன்தி ஜகந்தி யாவல் வாருமோ எங்கெல்லாமும் கோட் பண்ணுற பாகவதான் வர்றதே இல்லை ஓர் இடத்துல கூட பாகவதம் கிடையாது பாகவதில் இது மாதிரி எடுக்கணுன்னா ஏகப்பட்ட எடுக்கலாம் அதனால தான் ப்ரூஃப் ஆகிறது பாகவதம் ஆதிசங்கர் காலத்தில் இல்லை அப்படி தெரியுறது எந்த கோஷ் காட்டியிருக்கலாமே இது சரியான போர்ஷன் இல்லைவா ஏ காட்டியிருக்க கூடாது சரி நரந்தி யாஹோபிண்டோபிண்டாத் தப்ுலிங்கா சகாத் ஆத்மஸ்தபவன் ஜகந்தி இது யோகி யாவல்க்கியே யோகி யாஜவிய புஸ்தம் இருக்கு சம்வாதம் இருக்கு யாஜ்வல்க்கியர் தான் யோகசாஸ்திரத்தில் பெரியவர் அதனால் யாக்ஞவர் பதஞ்சலி அதனால் இது ஏற்கனவே ஹேரண்டகர்மம் அதிலே இருக்க நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவார் யாக்ஞவரையே வந்து யோகியாக தான் சொல்லப்படுற யோகி அவ்வளோ சக்தி உள்ளவர் அந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு கோட் பண்ணுறார் அவர் அப்போ ஆதிசங்கருக்கு முன்னாடியே இந்த யோக யாக்ஞவியர் அந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்குது யாக்ஞவியர் ஸ்மிருத்தின்னு ஒன்று இருக்குது தனியாக தர்மசாஸ்திரம் ஆக யதா எப்படி லோகபிண்டாத் தப்தா லோகபிண்டாத் ஸ்புலிங்க நச்சர்த்தி தமன சாஷாத் ஜகந்தி பிரபவந்தி ஜகத் ஜெக்தி ஜகந்தி அதில் ஜகந்தி வந்து இப்படி என்ன சொல்கிறாருன்னா லோகப்பிண்டம் லோகபிண்டம்னு சொன்னால் இரும்பு குண்டு லோகம்னா உலோகம் இந்த உலோகத்தை வந்து நெருப்பில் போடுறது நெருப்பில் போட்டால் என்ன தப்தாத்து லோக பிண்டாத் தப்தாத்து லோக பிண்டாத்துன்னா போடப்பட்ட உலோக உருண்டை அந்த உருண்டை என்ன ஆகும்னா அதுலேருந்து நெருப்பு பொறியெலாம் பறக்கிறது ரொம்ப ஜாகிரதையாக சொல்கிறாரு அதுக்கு வந்து உண்மையிலேயே சுவாவம் கிடையாது அதில் இந்த தப்தாத்து லோகப்பிண்டாத்து விஷ்புலிங்கக்காக நிச்சரந்தி விஷ்புலிங்கான நெருப்பு பொறிகள் நெருப்பில் இருக்கிற நெருப்பு பொறி இல்லை நெருப்பில் நெருப்போட அதாவது உஷ்ணம் இதோட குணம் என்னது இந்த லோகப்பிண்டம் இருக்கேன் இரும்பு குண்டு அதோட சுவாவம் என்ன அது வந்து அப்பிரகாசகம் அனுஷ்ணம் அதுக்கு ஒளியும் கிடையாது உஷ்ணமும் கிடையாது ஆனால் இது வந்து நெருப்போட சம்பந்தப்படுறபோது அதுக்கு வந்து உஷ்ணமும் உண்டாகிறது பிரகாஷமும் ஏற்படுறது அது மாத்திரமில்ல அதில் இருந்து பொறிகளும் வருகிறது இதெல்லாம் சொல்கிறார் அது மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் எதுனால என்ன சைத்தன்ய சம்பந்தத்தினால்தான் இப்படி நானா ரூபமாக இருக்கப்பா எப்படி தப்தாத்து லோகப்பிண்டாத்து ஸ்புலிங்க காகா அர்த்தம் நெருப்பு பொறிகள்லாம் பறக்கிறது நிஷரந்தி தத்வத்து தத்வத்துன்னா ததா அப்படி ஆத்மனஹா சகாஷாத் ஆத்மனஹா சகாஷாத்துனா பியூர் கான்ஷியஸ்னஸ் ஃப்ரம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அந்த சைத்தன்யத்தில் இந்த ஜகத்து ஜகத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்வாவம் கிடையாது அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அது என்ன சொல் இதனுடைய இயல்பே வேறு ஆனால் அக்னி சம்பந்தத்தில் எப்படி லோகம் இருக்கோ அது மாதிரி இந்த சமஸ்தகத்துக்களும் சமஸ்தகத்தும் எல்லாம் ஒரு ஒரு பொறி மாதிரி எல்லாம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோக்கம் எல்லா சமஸ்தலோக்கங்களும் அண்ட சராச்சர பிரபஞ்சங்கள் எல்லாம் என்னதுன்னா இதனுடைய துளி தான் சைத்தன்ய சைத்தன்ய ஸ்புலிங்கா இது அப்படியே முண்டகோபுரிஷத்தில் இருக்குது அதே தத் சத்தியம் யதாகனி விஸ்புலிங்கா ஸ்புரந்தி தியம் எஸ்ஃுலிங்காத்பவசா விவித சோமியில மந்திர முண்டகோபனே ரெண்டாவது முண்டகம் முதல் ஃண்டண்டம் முதல் மந்திர தியம் எக்னை விஃுலிங்கஃபுரண்டி அதுதான் ஆபவன் ஜகந்த இது யோகயாஜ வாழ்க்கை கொட்டேஷன் தான் இதெல்லாம் ரொம்ப நம்ம விஸ்தாரமாக அர்த்தம் பார்க்குறது இல்லை கொட்டேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகிறோம் அப்போ அதை பதா அர்த்தம் சொல்லும் அஜ்ஷரீர சஜாத்தி கீர்த்தியத்தை இது பிரம்மை அஜீரகிராத்தி கீர்த்தியத்தை அஜகா சகா ஷரீரகிரகணாத்து ஜாத்தா இது கீர்த்தியத்தை பிறவாத அவன் உடல் பிறப்பவன் போல சொல்லப்படுகிறான் கீர்த்தியத்தை அது வஸ்துதா நித்திய அர்த்தம் ஒரு பொழுதும் இவன் பிறந்தவன் போலவும் சம்சாரி போலவும் காணப்படுகிறான் என்று பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குங்கிறார் பிரம்மாண்ட புராணத்துக்குள்ளே போனோம் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எத்தனை நம்பர் ஞாபகம் இல்லை குறைஞ்சது எழுபதாயிரம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி லட்சம் இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அந்த ஸ்லோகமெல்லாம் எத்தனை நம்பருங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை இப்படி பிரம்மாண்ட புராணம் கேட்கணுமா நம்ம லலிதாசாஸ்திரமா எல்லாம் இருக்குது இது ஸ்ரீ பிரம்மாண்ட புராணேக் கஸ்திய சம்பாதே இப்போ விஷ்ணு சாஸ்திரம் மகாபாரத்தில் இருக்குது லலிதா சாஸ்திரம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது இங்கே வந்து பிரம்மாண்ட புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு இவர் நம்பர் கொடுக்க முடியல இவரால பிரம்மாண்ட புராணத்தை போய் தேடுறதுக்கு தெரியல இருக்கு முடியல இந்த புக்குக்காரன் போடலை எங்கெங்கே கொடுக்குறதுலாம் கொடுக்குறாங்க நம்பர்லாம் கொட்டேஷன் எங்கே இருக்குதுன்னு நம்பர் கொடுக்குறார் இந்த இடத்துல கொடுக்கல அப்புறம் அடுத்தது சர்பவத் ரஜ்ஜு கண்டஸ்தூ चक्षुषः आभाति மியகோஹி சந்திரோம்மிராஹாதிஷு विवेकेन, कर्ताहमिति मन्यते, நித்தோதித்தோதி कर्ताहमिति मन्यते, அஹங்கிவேக்கேவா யர்கிட்ட இதப்போம் அவ்ளோ தானே பிரம்மாண்டபர் அவதான் இருக்கா ஓகே டுவெல் தௌசண்ட் ஸ்லோகாஸ் இருக்குங்கிறார் அதாவது வீட்டுக்குள்ளே ராத்திரி எழுந்திருக்கான் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது அதை பார்த்தா கயிறு கிடைக்கிறத பார்த்துட்டு அது பாம்புன்னு நினச்சினு விட்டான் அது சொல்லிட்டு சர்பவத்து ரஜுகண்டஸ்து நிஷாயாம் வேஷ்ம மத்தியகா வேஷ்ம மத்தியகான வீட்டுக்கு நடுவில் ராத்திரியில் கயிறை போய் பாம்புன்னு நினச்சினு விட்டான் அது மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் ஒரே சந்திரனை கண்ணு கண்ணில் தோஷம் இருக்கிறவன் நேத்திர தோஷம் திமிராகத ரெண்டு சந்திரன் இருக்குதுன்னு நினைக்கிறான் அது மாதிரி ஆபாதி பரமாத்மாச்ச பரமாத்மாவும் என்ன ஆகிறதுனா சர்வோபாதிஷு சம்ஸ்திதா எல்லா லிமிட்டட் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இந்த அன்லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் இருந்துன்னு இருக்கு ஏன்னா அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் வந்து லிமிடெட் பை பாடி மைண்டுன்னு சொன்னால் அப்புறம் அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ்ங்கிற வேர்டே பொருந்தாது இல்லையா வரையறைக்குட்படாத சைதன்யம் உடல்களிலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையானா உடல்களிலே வரையறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலே அது வரையறைக்குட்படாத சைதன்யங்கிற வார்த்தையே தப்பாக போயிடுமே புரியுறதோ லாஜிக் வரையறைக்குட்படாத சைன்யம் உடல்களுக்குள்ளே வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமாண்ணா வரையறைக்குட்படாத சைதன்யம் உடல்களிலும் மனங்களிலும் அது பாடி மைண்டு காம்ப்ளக்ஸில் வரையறுக்கப்பட்டு இருப்பது போல காணப்படுகிறது வரையறுக்கப்படாத ஆகாசம் கட்டடங்களுக்குள் வரையறுக்கப்பட்டு இருப்பது போல இருக்கிறது உண்மையில் க கட்டடங்களால் ஆகாசம் வரையறுக்கப்படாதது வரையறுக்கப்பட முடியாது அதைப்போலத்தான் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வும் உடல்களாலும் உள்ளங்களாலும் ஒருபொழுதும் வரையறுக்க முடியாது ஆனால் வரையறுக்கப்பட்டிருப்பதைப் போல ஒரு தன்னுணர்வு இருப்பதைப் போல ஜாதகம் இருப்பதை போல அதற்கு பரிகாரங்கள் செய்வது போல காணப்படுகிறது உண்மையில்லை எப்படின்னு அர்த்தம் அதனால ஆபா சர்வோபாதிஷ சம்ஸ்திதா நித்தியோதிதா எப்போ இருக்குது ஸ்வயம் ஜோதிஹி சர்வக்புருஷ்பரஹா இந்த லிமிட்டட் கான்ஷியஸ்னஸாக உன்னை நினச்சிக்காத அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ்ஸாக புரிஞ்சுண்டு இந்த லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் அந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டுடும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் வரையறுக்கப்படாத உணர்வாக உன்னை உணர்ந்து கொள் எல்லாரும் அது தான் மற்றதெல்லாம் வெறும் பொம்மை அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அதுதான் அந்த மியூசிக்கே இப்படி இருக்கும் நீயும் பொம்மை நானும் பொம்மை மெடிடேட்டிவ் மூடு நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அதுக்கு ஒரு மியூசிக் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் அதனால் இதில் என்ன அர்த்தம் நான் நிஜமாக பொம்மை ஒரு பொம்மை குரு பொம்மை பாடம் சொல்கிறது சிஷ்ய பொம்மை எல்லாம் கேட்குறது குருவும் சிஷ்யனும் அதனால தான் சொன்னார் ஹஸ்தாமலக்கியார் சொன்னார் நீங்களும் நானும் ஒன்று விட்டார் சரி நித்தியோதிதா புரியும் எப்பவும் யாண்டும் இருக்கிறதுனு அர்த்தம் அதாவது ஒரு நாளும் இதுக்கு அஸ்தமனம் கிடையாது தினந்தோறும் தோன்றுவதும் அஸ்தமனம் அதாவது காலம்பிரை எழுந்தவுடனே கான்ஷியஸ் வந்து கொடுத்து அப்புறம் தூங்குற போது கான்ஷியஸ் போயிடுத்து அப்படி கிடையாதுப்பா இது ஃபங்க்ஷன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறது ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கே தவிர கான்ஷியஸ்னஸுக்கு கான்ஷியஸ்னஸ் அரைஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ Uh, if, you, if you do meditation, they arise your consciousness level. Super-consciousness level. Supra-consciousness. What is the word you are going to study? What is the word you are going to study? Consciousness is not super-consciousness. இப்போ சூப்பருக்கு ஆப்போசிட்டாக என்ன சொன்னது லோவர் லெவல் கான்ஷியஸ்னஸ் அதெல்லாம் கிடையாது கான்ஷியஸ்னஸில் இந்த இதென்னது இதெல்லாம் நீ வந்து இந்த ஆட்ரிபியூட்லாம் பண்ணாதப்பா அதை வந்து சூப்பர் கீழே கம்பேரிட்டிவ் டிகிரி பாசிட்டிவ் இதெல்லாம் ஒன்றும் சேர்க்காது இவங்க சொல்கிற மாதிரி தான் சில சமயம் சொல்லுவோம் இல்லையா துவாதசாந்தம் அப்புறம் வந்து சோடசாந்தம் இப்படியே சொல்லிட்டு து ஒரு துரியம்னா ஒருத்தன் இன்னொருத்தன் துரிய அத்தீதம்னா இன்னொருத்தான் அதுக்கு மேலே துரிய அத்தீத அத்தீதா தீத்தம்னா எங்கே முடிக்கிறது இது கேட்டால் புது புது கோர்ஸுண்ணா சதாசிவோகம்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறார் ஒரு சுவாமி அப்புறம் பார்த்தது சிஷியர்கள்லாம் முடிஞ்சு போச்சு கோர்ஸ் கொஞ்சம் நேரம் ஆகிடுது போர் அடிக்கிறது என்ன பரமசிவோகம்னு ஆரம்பிச்சுட்டார் என்ன வேர்டை மாற்றுனா அதே தான் அதே மியூசிக்கு டான்ஸு மாற்றி சரி இதெல்லாம் சொன்னால் வேற எங்கேமோ போகிறது அப்புறம் சிரிப்பாக போய்டும் நித்யோதிதா ஸ்வயம் ஜோதிஹி அது தானே பிரகாஷிக்கிறது சர்வகஹா எங்கும் இருக்குது பர்ப்புருஷா மேலான பரம புருஷன் அது சொல்கிறார் அகங்கார அவிவேகேன கர்த்தாகமிதி மன்னியத்தை இது அப்படியே கீதை தான் பிரகிரு கிரியமானி குணே கர்மாணி சர்வசா அகங்கா ரொம்ப நாள் அகங்காரவிமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தை பிரகத்தை கிரியமாணா குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தேழு ஸ்லோகம் நினைக்கிறேன் இருபத்தேழு இருபத்தெட்டு கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் பிரகிருதி பண்ணுறது அஜானத்தினால் தான் தான் கர்த்தான்னு இங்கேயும் சொல்கிறார் அகங்கார அவிவேகேனாரு இந்த அகங்காரத்தினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு விவேகம் பண்ணாததுனால கர்த்தாகமிதி மன்னியத்தை அஹம் புண்ணியகர்த்தா அகம் பாபகர்த்தா அஹம் சுகி அஸ்மி அகம் துக்கி அஸ்மி ஆத்த ஒரு அவருத்த வந்து நமஸ்காரம் பண்ணுற அஞ்சு ஜாதகத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுறார் என்னென்ன அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக நீங்கள் பிளஸ் பண்ணணும்னு சரி எடு ஒன்று குங்குமம் சர்வாபீஷ்ட சித்திரஸ்து சர்வாபீஷ்ட சித்திரஸ்து பாட என்ன நீ நான் எல்லாம் பிரம்மம் ஒன்றுன்னு அப்புறம் வந்து குங்குமம் அற்றது ஜாதகம் நன்னா இருக்கணும் நினைங்க சுவாமி எப்போ பார்த்தாலும் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது பயமாக இருந்துகிட்டே இருக்குது என்ன வந்தா என்ன இருந்தா என்ன தசையை தீ சுடினும் என்ன அது சொல்கிறார் பாரதியார் தசையை சீ சுடினும் சக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் இந்த உடம்பை நெருப்பு வச்சு கொளுத்தினா கூட அம்பாளை பாடுற அனுகிரகம் பண்ணுங்க கேட்குறார் தசையை சக்தியை பாடும் நல் அகம் நெருப்பு வச்சு கொளுத்தினா கூட அம்பாளை வந்து ஆனந்தமாக பாடுறதுக்கு கொடுக்குற மனசை கொடுன்னு கேட்குறார் பாரதியார் இங்கே என்னென்னா ஜாதக வச்சுன்னு மறைஞ்சின்னு இருக்கும் कर्ता मन्यते, मन्यते, அக்கம் மன் அஹம் கத்தி மட்டி सतासोम्य तदा संपन्नो சோமிய தோ இன்னொரு உபனிஷத்துலாம் கோட் பண்ணுறோம் ஏமேவம் புருஷா பிராஜேன ஆத்மனா சம்பரிஷ இந்த இடத்துல பிராஜேனான்னு சொன்னால் காரணரீர அபிமானி சைத்தன்யம் இதெல்லாம் உபனிஷத்தில் இருக்குது பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஆஹ் அயம் புருஷா இந்த சைத்தன்யம் புருஷான பூர்ணத்துவது புருஷா இந்த சுத்தம் பூர்ணமான இந்த உணர்வானது இவனோட சேர்ந்துண்டு உறங்குறவன் மாதிரி இருக்கான் நான் நான் தூங்குறேன்னு சொல்கிறதா மைண்டு தூங்கிறதுன்னு சொல்லணுமான்னா தான் தூங்கிறது நான் தூங்கலை நான் முழிச்சிருக்கேன் நான் முழிக்கலை நான் முழிக்கிறதும் இல்லை நான் தூங்குறதும் இல்லை நான் கனவு காண்றதும் இல்லை மைண்டு தூங்கிறது மைண்டு கனவு காண்றது ஆனால் அதோட நான் சேர்ந்துருக்கிற மாதிரி தெரிகிறேன் பிராஜ்னேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா அப்படின்னு சொன்னால் இன்டிமேட்லி அசோசியேட்டட்னு அர்த்தம் இந்த கான்ஷியஸ்னஸ் எவ் எங்கேயும் இருக்கக்கூடிய எவர் பர்வேடிங் ஆல் பர்வேடிங் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த தூய உணர்வானது ஏதோ கட்டுப்பட்டு இருப்பது போல இருக்கிறது அப்படின்னு இது யாரை பற்றி படிக்கிறோம் என்னை பற்றி படிக்கிறேன் கண்ணாடியை பார்த்து என்ன திருத்திக்கிற மாதிரி நான் வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா என்ன ஜீவாத்மா சம்சாரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற என்னை வந்து மாற்றினுட்டேன் இப்போ சாஸ்திரம் படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம் நீங்கள் எல்லாரையும் பிரம்மன் நினைக்கிறீர்கள் அவ வாளுக்குலாம் அவளுக்கு பிரம்மனு தெரியுமா அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியாட்டு போனால் எனக்கு என்ன அது மாத்திரம் அவாளே கிடையாது அவாளாவது இவாளாவது எவாள் ஆகுது அவாள் இவாள் அவாள் எவாள் எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டுருக்கேன் இருக்கிறதே ஒன்று தான் அது இல்லைன்னா அவாள் இவாள் அவர்கள் இவர்கள் எவர்கள் உவர்கள் எல்லாம் கிடையாது அதாவது இப்போ எனக்கு கூட ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஞானம் இல்லை ஆனால் என்னோட திருஷ்டியில் அவன் பிரம்மன் தானே அவனுக்கு அது தெரியலேன்னு சொன்னாலும் அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே தெரியலேங்கிறதும் தெரியலை தெரிஞ்சுக்கிறதும் ஒரே வஸ்துவுக்கு தானே என்னை நான் அறியேன் என்று அறிவதும் ஒரு பொருள் அதே பொருள் என்னை நான் அறிந்தேன் என்று சொல்லுவதும் அதே பொருள் நீ அறிஞ்சால் என்ன அறியாட்ட அதுதான் நீ கொஞ்சம் கடினமாக தான் தோன்றும் அதனால் சதா சௌமிய ததா சம்பவி இங்கே என்ன சொன்னார் இந்த ஆத்மா இந்த பூ ஆத்மா என்ன பண்ணிட்டுன்னா காரணசரீரத்தோடு சேர்ந்து தூங்குறவ மாதிரி இருக்கான் சம்பரிஷ்வக்தா ரொம்ப இப்படியே இது பண்ணி விட்டான்னு அணைச்சிண்டு படுத்துன்னு விட்டான்னு இப்படி அப்படியே தூக்கத்தோடு சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்காங்கிறார் உண்மையில் ஆத்மாவுக்கு தூக்கம் கிடையாதுப்பா மனசுக்கு தான் தூக்கம் தூக்கத்துக்கும் சாட்சி ஆத்மா அபாவ சாட்சி அதே மாதிரி இன்னொரு மந்திரம் என்ன கோட் பண்ணுறான்னா தூங்குற போது என்னவா இருக்கான்னா ததா சதா சம்பவது இது இன்னொரு மந்திரம் இந்த சிரம்மன் பிராஜனோடு இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் சம்பரிஷ்வக்தகா சொல்கிறார் இது நிறைய அர்த்தம் இருக்குது நான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன் தூங்குறபோது என்ன எதில் இருக்கான்னா சத்ஸ்வரூபத்தில் இருக்கான்னா சதா சன் மாத்திரம்னு படித்தோம் இல்லையா அது சொல்கிறார் சதா சம்ப பவதி அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் மெய்ப்பொருளோடு இணைந்திருக்கிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் மெய்ப்பொருளோடு இணைந்திருக்கிறான் மெய்ப்பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் மனதோடு இணைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை இங்கே என்ன சொல்கிறது ஆழ்ந்த ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் மெய்ப்பொருளோடு ஒன்றுபட்டு இருக்கிறான் அங்கே மெய்ப்பொருள் மாத்திரம் இருக்கிறது ஆனால் மெய்ப்பொருளை பற்றி அறியாமையும் இருக்கிறது விழிப்பில் தான் அவனுக்கு அறியாமல் போகும் இதெல்லாம் அந்த உபனிஷத் மந்திரங்கள் அடுத்த ஸ்லோகம் அடுத்த கொட்டேஷன் யா ஸ்வமாத்மானம் மோகயன்வைதமாயிதம் ஸ்வமாத்மானம் லபத்தைச் ஸ்வயம் ஹரிஹி இது இன்னொரு அழகான ஸ்லோகம் இது எங்கேன்னு காட் கொட் கொட்டேஷன் கொடுக்கலை சங்கராச்சாரிய காலத்துக்கு அப்புறம் நிறைய டெக்ஸ்ட்டு காணாமல் போயிடுதுன்னு தெரியுது ஆதிசங்கரர் பீரியடுக்கு அப்புறம் நிறைய கிரந்தங்கள் இல்லைன்னு தெரியுது சில இடங்களில் அவர் கோட் பண்ணுறது அந்த டெக்ஸ்டே தெரிய மாட்டேங்கிறது அஸ்வமாயா ஸ்வமாத்மானம் தன்னுடைய மாயினால் தன்னுடைய ஆத்மாவை மோக என்ன மயக்கிக் கொண்டு துவைத சுவமாத்மானம் துவைத்தமாயா குணாஹிதம் லபத்தே ச ஸ்வயம் ஹரிஹி ஹரிஹி ஸ்வயம் லபத்தே ஹரிகின்னா இந்த இடத்துல தூய உணர்வு ஹரிகின்னா ஹரதி பாப்பானி ஹரதி சம்சாரம் அந்த அர்த்தத்துலலாம் இல்லை ஹரிகின்னு சொன்னால் சைதன்யம் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஸ்வயம் ஹரிகி ஹரிகி என்ன பண்ணுறாராம் இறைவன் தன்னுடைய மாயையினால் தன்னையே மயக்கும்படி செய்து மயங்கி செய்து தன்னிடத்தில் குணங்கள் இருக்கும்படி காட்டி கொண்டிருக்கிறாராம் இப்படி பாருங்க ஏன் அப்படி பண்ணுறாரு அதெல்லாம் தெரியாது இறைவன் தன்னுடைய மாயையினால் தன்னையே தன்னையே மயக்கிக்கொண்டு தன்னையே பல்வேறு பகுதிகளாக கொண்டு தன்னுடைய துவைத்த மாயையினால் தன்னிடத்தில் குணங்கள் இருப்பது போல காட்டிக்கொண்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஹரிஹி ஸ்வயம் லப ஸ்வயம் லபத்தேச்ச துவைத்தமாயையா ஸ்வம் ஆத்மானம் குணாஹிதம் குணாஹிதம்னா குணயுக்தம் குணாஹிதம் குணாஹிதம் லப தேச்ச கொஞ்சம் க இதுவரை என்ன அவரே இது பண்ணி இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க பிரம்மனுக்கு அவரே மய அஜான் அதெல்லாம் தெரியாது இப்போ நமக்கு தாத்பரியம் ஆஹா அத்வைத சித்தாந்தம் இப்படி முடிக்கிறது ஆஹா இறைவன் மெய்ப்பொருள் தன்னுடைய மாயையினால் தன்னையே மயக்கிக் கொண்டு தனக்கு குணங்கள் இருப்பது போல தன்னை காட்டிக்கொண்டு இருக்கிறது ஏன் எப்படின்னா அது சொல்ல முடியாது இப்போ நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மாயை நீக்கினா போடணும் நமக்கு அவ்வளோதான் இப்போ நானே பிரம்மம்னு சொன்னால் எனக்கே இப்படி அஜ்ஞானம் வந்து நான் இப்படிலாம் மாறிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் அந்த கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்ல முடியாது சாஸ்திரத்தினோட தாற்பய்யம் அதுக்கு அது கிடையாது நான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதெல்லாம் தாத்பரியமே தவிர பிரம்மனாகிய எனக்கு ஏன் அஜானம் வந்ததுங்கிற கேள்வியை நீ கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதான் பதில் நீ இதை ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கோ இல்லை ஐ எம் நாட் கன்வீன்ஸ்டு ஓகே போ பூஜை பண்ணு நமஸ்காரம் பண்ணு ஜாதகத்தை எடுத்துனால வேண்டான்னு யார் சொன்ன அவ்வளோதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ய மோயன் டுவைத்தயாச்சும் அடுத்த க்த்தா விதி உத்மந்த வாபி அேனம் அவியத்தம் அவிதாலம் ஸ்மிருத்தம் வாசாரம்பணம் எத்தி த்தவரம் பசிய மூத் தே ஜித் தித்து சர்வீத்ஜ மோகோக்க ியப்பிய நியாநனிச்சன மோசம மருத்துுமா நான பசிய விஷ்வச்சு யோ யோனிமதி ஏகோ விஷ்வாணி ரூபாணி யோனீஸ் சர்வா கொட்டேஷன் கண்டிநூஸ் உதாரணங்கள் தொடர்கின்றன கடைசியில் எதுக்கு பிடிச்சோங்கிறது மறந்து போயிடும் தெவத்தம் தேவதானான்ஞ்ச பூதாநாம் யோவிய பிதா அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் தெய்வத்தம் தேவதா நாஞ்ச பூதானாம் யோவ்ய்பிதா ததா அப்படியே க்ஷேத்ரச்சாப்பி மாம் வித்தி என்னை க்ஷேத்ராக தெரிந்துகொள் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார் இந்த உடம்ப கஷேத்திரம்னு தெரிஞ்சுக்கோ இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு இந்த உடம்பத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பேர் க்ஷேத்ரஜன் அந்த க்ஷேத்ரன் நானே பத்தாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அகம் ஆத்மா குடா கேஷ இவரெங்கோ கோட் பண்ணார் இப்போ அங்கே அதை சொல்லலை அவர் அப்புறம் என்ன சொல்கிறார் இன்னொன்று அதுலேயே கீதையிலேயே உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி அங்கே க்ஷேத்ரக்யன் சாப்பி மாம் வித்தின்னர் இந்த சாப்பிங்கிறது ஏவன்னு போட்டுக்கணும் அ கஷேத்திரஜமேவ மாம் வித்தி மாம் க்ஷேத்ரஜமேவ வித்தி என்னை க்ஷேத்திராகவே தெரிந்துகொள் இந்த சித்தாந்த விசாரங்களுக்கு இதுதான் எடுத்துப்பாங்க துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தங்களுக்கு விசாரத்துக்கு இந்த வாக்கியந்தான் எடுத்துப்பாங்க க்ஷேத்ரஜாபி மாம் வித்திக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படி சொன்னால் பண்டிட்ஸெல்லாம் சொல்லணும் அவர் துவைத்தி வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லுவார் அத்வைத்தி அத்வைத அர்த்தம் சொல்லுவார் ஜேஷ்டா இது எப்படி இன்டர்பிரிட் பண்ணுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் முக்கியம் இந்த கஷேத்திரக்கியன் சாப்பி மாம் வித்தி அகமாத்மா குடா கேஷ இந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு இதுக்கு தான் வாக்கியார் பண்டிதர்கள் அவங்கள சொல்லணும் சொல்லணும்னு அவங்க நிறைய கோட் பண்ணணும் தேர் இந்த வாக்கியத்தை இப்படி தான் இன்டர்பிரிட் பண்ணணும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதனால் இப்போ சாப்பின்னு உடனே ஏவான்னு நான் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ச அபி அப்படிங்கிறதுக்கு ஏவ அப்படின்னு அர்த்தம் சொல்கிறேன் அத்வைத சித்தாந்தப்படி க்ஷேத்ரஜனாகவே என்னை தெரிந்துகொள் அப்படின்னு க்ஷேத்ரஜ சப்தம் இருக்குது உத்கிராமந்தம் ஸ்திதம் வா பி புஞ்சானம் வா குணாவித்தம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஜான சக்ஷுஷா அதை கோட் பண்ணுறார் அவர் அதோடு நிறுத்துகிறார் சும்மா நீளமாக வளவளெலாம் பேசுகிறதில்லை ஆதிசங்கர் நம்மள மாதிரி உத்கிராமந்தம் ஸ்திதம் வா பி திங்க் அவ்வளோதான் ஆ உத்ராமந்தம் ஸ்திதம் வா அப்படின்னா என்னென்னா அது அப்படியே மொட்டையாக இருக்குது அவங்க ஆப்போசிட்டாக நம்ம நான் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் அதை சொன்ன உடனே அந்த பண்டிதர்லாம் உடனே ஓகே டிக் டிக் ஒன்று போகிறாங்க சங்கராஜர் நமஸ்காரம் பண்ணுறான் உமக்கு ஒரு நமஸ்காரம் உங்கள் பாண்டித்தத்துக்கு அனந்த கோடி நமஸ்காரம் இவ்வளோ இல்லைங்க இவ்வளவுக்கு ஒரு ஒரு வக்கீல் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு கேஸ் விஷயமாக ஜட்ஜுக்கிட்ட வாதாடுற போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தா என்ன பண்ண முடியும் இந்த கேஸில் இப்படி இதே மாதிரி வந்தது அதில் அவங்களுக்கு இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது கேஸை கோர்ட் பண்ணார்னு வச்சுக்கோங்க இந்த என்னவர் அத்தனையும் அவர் வெரிஃபை பண்ணி அது மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டு தான் சங்கராச்சாரியில் அவள் மதிப்பு வரும் உத்கிராமந்தம் ஸ்திதம் பாபி அதாவது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த உணர்வு தத்துவத்தை நிறைய பேர் கவனிக்க மாட்டேங்கிறானு எல்லாம் பறாக்கு பார்த்துட்டு இருக்கான் அந்த வீடு என்ன இந்த வீடு என்ன அந்த சொந்தம் என்ன இந்த உலகத்தில் பிறந்துட்டான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆளே இல்லை இன்னும் கொஞ்சம் அப்புறம் போக போகிறான் இதுக்கு நடுவில் எப்படியே பார்த்துட்டே இருக்கானே பறாக்கு பார்க்குறவனை பார்க்க கூடாதோன்னா இவர் சொன்னார் பார்ப்பான் அகத்துளை பார்ப்பான் அகத்துளை பார்ப்பான்னா ஜீவாத்மா அகத்துளே பார்ப்பசு ஐந்துளை மெய்ப்பாறும் மெய்ப்பாறும் இன்றி வெறித்து தெரியவனை இது ரொம்ப முக்கியம் மேய்க்கறதுக்கு ஆள் இல்லை அதுவே தனியாக அதுவே தறிகட்டு திரிகிறது இங்கே மாடெல்லாம் கட்டி போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ரிஷபத்தை அவித்து விடுறதுக்கு அவன் யோசிக்கிறான் என்ன சொன்னேன் அவித்து விடு சாமி முட்டிடும் பாஞ்சு விடணும் பாயிட்டும் அப்புறம் நம்மளே சட்னி ஆகிடுவோம் அது வேறு விஷயம் அது மெய்ப்பாரும் இன்றிய வெறித்து தெரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் ரெண்டு கண்டிஷன் போடுறார் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே இந்த பேர் ஒன்று தெரிகிறது மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும் அதோட வெறி அடங்கணும் நான் போய் அந்த அதை பிடிக்க போய் அது நம்மளை இழுத்துனே போயின்ட்டு இருந்துன்னா நான் போய் காலை அடக்கலான்னு போனால் காலை என்ன அடைக்க விடும் என்ன அடக்கிறதில்லை என்ன அழிச்சுவிடும் அது மாதிரி இந்த உடம்பை கண்டதெல்லாம் கடை மோசமானதெல்லாம் கொடுத்து பழக்கிவிட்டு அப்புறம் நான் அதை பண்ணுறேன் இந்த பண்ணுறேன்னா உண் அது உடனே அடங்கணுமே மனசை நல்லா கெடுத்து வச்சுருக்கோம் நம்ம என்னெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்கிற போது கேட்கலை அதுக்கப்புறம் அதை கெடுத்து விட்றோம் இடையில சொன்னேது அதாவது கிருஷ்ணன் சொல்கிறார் இதையே கவனிக்க மாட்டேங்கிறானே தன்னை கவனிக்க மாட்டேங்கிறானே நான் யாருங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறானே இப்படி அவன் யார் இவன் யார் அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் வெடிஞ்செழுந்தால் இதுதான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன் எல்லா சோசியல் மீடியா எல்லா டிபேட்டாக அது இது எல்லாத்தையும் பார்த்தா என்ன தெரியுறதுன்னா ஒரே வித்தண்டா ஒரே ஜல்பம் ஒரு இடத்துலோட வாதம் கிடையாது புரியுறது இல்லையா நம்ம சொன்னோம் அன்னைக்கு கீதையில் படித்தோம் வாத பிரபததா மகம் அப்படிங்கிற போது உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற எவனும் பேசுகிறதே கிடையாது நீ சொல்கிறது தப்புன்னு ஒருத்தன்னை சொல்ல நான் சொல்கிறே சனு சொல்லின்ிட்ருக்கான்த்தனை ஒருத்தன் தப்பு சொல்லின்ிட்ருக்கானே தவிர கன்ஸ்ட்ரக்டிவாக சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக கருத்துக்கள் மீடியாக்களில் வர்றதே இல்லை அப்போ அந்த மீடியா வச்சுன்னா என்ன பண்ணுறது கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கணுமே பெரும்பாலும் அதுக்கப்புறம் இருக்குது நல்லதெல்லாம் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க இல்லை நான் அது ரொம்ப அதோடய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருன்னா சரி இப்படிலாம் க தாறுமாறுமா ஜனங்களுடைய மனசில் வந்து இப்படிலாம் விஷங்கள்லாம் பரவிட்டுருக்கேன் இனி நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நமக்கு இருந்த ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிடையாது அவங்க நான் அவன் சொல்கிறது தான் உண்மையை நம்புவான் நம்ம இனிமோ இத்தனை நாளாக சீட் மாதிரி நினப்பான் இது யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும் டெமோக்ரஸிங்கிறதுனால யார் வேணாலும் என்னத்தை வேணாலும் பொய்யெல்லாம் பரப்பிகிட்டே இருக்க முடியுமா இது இதே இது அதர் கண்ட்ரி மிடில் ஈஸ்டில் போய் பண்ண முடியுமா அதான் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணாவித்தம் விமூடாக நான் அனுப்சந்தி சாஸ்திரத்தை உட்கார்ந்து பொறுமையாக படித்து நான் யார் எதுக்காக எனக்கு ஜென்மம் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற அதை கவனிக்க மாட்டேங்கிறான் என்னத்தையோ பராக பார்த்துட்டு இருக்கான் அஜானே நாவ் ஜானம் அறியாமையினால் இந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்குன்ட்டார் பகவான் அதையும் சொல்லிருக்கார் ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லை நாதத்தே கசிச்சித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு செகண்ட் லைன் என்னது அஜானே நாவ்த்தம் ஜானம் அந்த காண்டெக்ஸ்ட்டை டோட்டலாக பார்த்து புரிஞ்சுக்கணும் தேன முக்கியந்தி ஜந்தவா அப்புறம் அடுத்தது அவ்வக்தாதி விசேஷாந்தம் அவித்யாலக்ஷணம் ஸ்மிருத்தம் மனுஸ்மிரு ஆசீதிதம் தமோபூதம் மனுஸ்மிருதியில் வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறபோது சொல்கிறார் அவ்வியக்தம் முதல் உலகத்தில் அவ்வியக்தாதி விசேஷாந்தம் அவித்யா லக்ஷணம் ஸ்மிருதம் அறியாமையிலிருந்து இந்த தோன்றியிருக்கிற அத்தனை அதாவது மாயையிலிருந்து தோன்றியிருக்கக்கூடிய இல்லாட்டி தோற்றத்துக்கு வராத நிலையிலிருந்து தோன்றியிருக்கிற இவை அனைத்தும் அறியாமை என்று சொல்லப்படுகிறதுங்கிறார் மனு அவ்வியாதி விசேஷாந்தம் அவித்யா லக்ஷணம் ஸ்மிருத்தம் அதனால தான் நம்ம சங்கல்பம் பண்ணுறவோ சொல்கிறோம் அநாதி அவித்தியா வாசனையாக பிரவர்த்தமானே முதல்ல கரெக்டாக சொல்லிடுறோம் அஜ்ஞானத்தினால வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் எப்படின்னா சங்கல்பம் பண்ணால் சங்கல்பம் பண்ணுற போதே நான் அஜானிங்கிறத ஒத்துண்டு தான் சங்கல்பம் பண்ணுறோம் அநாதி அவித்தியா வாசனையாக பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரேன்னா உண்மை புரிஞ்சவனுக்கு சங்கல்பம் என்னத்துக்கு ஞானம் இருந்தாச்சுன்னா சங்கல்பம் என்னத்துக்கு அதனால் காம சங்கல்பம் வர்ஜிதாக சரியான சங்கல்பம் எடுத்த உடனே அஜானத்தினால்தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம சொ சொல்லிவிடுறோம் நான் கர்மா பண்ணுற போதே அஜ்ஞானத்தினால்தான் பண்ணுறேங்கிறத நாமளே ஒப்புக்கொள்கிறோம் அதுக்கப்புறம் அதை நீக்க வேண்டிதான் வச்சுங்கோ அப்புறம் வந்து ஆசீதிதம் தமோபூதம் இவையெல்லாம் இந்த பிரபஞ்சம் மாயிலிருந்தது இருட்டாக இருந்தது இருளுக்குள் இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் வாசாரம்பணம் இது சாந்தோக்கிய ஸ்ருதி அதாவது என்ன சொல்கிறார் இது வந்து ஸ்வேதகேதோ சத்வித்தியில் வருது வாச்சாரம்பணம் நாமதேயம் மிருத்திகேயத்தேவ சத்யம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேயத்தேவ சத்தியம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் மண்ணிலருந்து கொடம் வந்திருக்கு அந்த கொடங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லை மண்ணை தவிர அதனால் என்ன சொல்கிறார் குடம்ங்கிறது வெறும் வாச்சாரம்பணம்ங்கிறார் விகாரகா நாமதேயம்ங்கிறார் அங்கே சொல்லியிருக்கார் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாரு அங்கே இது அடிக்கடி கோட் பண்ணுறது இதை தான் ஆதிசங்கர் கோட் பண்ணுறார் வாசாரம்பணம் விகாரஹா நாமதேயம் வி நாமதேயம் வாசாரம்பணம் வெறும் சொல் மாத்திரம்னு அர்த்தம் வெறும் சொல் மாத்திரமே பொருள் இல்லை அப்படிங்கிறார் அந்த விக்காரம் இருக்குது அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் அது ஒரு வேர்டு தான் மிருத்திகேத்தேவ சத்தியம் அங்கே இருக்கிற மண்ணு தான் சத்தியம் அது மாதிரி இப்படி இருக்கிற நானா ரூபங்கள் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் பிரம்மைவ ஆக இந்த பிரபஞ்ச விகாரங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனந்த நாமங்கள் எல்லாம் சொல் மாற்றங்கிறார் பிரம்மைவ சத்தியம் இருப்பற்றதுன்னு அர்த்தம் இருப்பற்ற சொற்கள் அப்படின்னு அர்த்தம் அதை கோட் பண்ணுறார் அவன் அடுத்தது என்னது எத்தி த்தவா தர இத்தரம் பசியா எத்தியாத்மவூத் தம் பசியேத் தின கம் ஜித் இது கஷ்டத்து வங்க இரண் இருமீ மாதிரி இக்கிறதோ எத்த எவைத்தவ பங்கை போல இருக்கிறோ அங்கதான் இத்தர இத்தரம் பசிய வர பாக்கம் எத்தனை தூத் எத்தனை தூ அஸ்ஸ சர்வம் ஆத்மாவே அபூத் எல்லா ஆத்மாவாகவே ஒருவனுக்கு புரிந்துவிட்டது என்றால் யார் யாரை பார்க்குறான்னு கேட்குறார் இந்த மந்திரம் பாருங்கோ துவைத்தத்தில் தான் பார்க்குறவன் பார்க்கப்படுறதுங்கிறது அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறதுங்கிறது ஆனால் அத்வைதத்தில் அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறதுங்கிறது கிடையாதுங்கிறார் எத்தனை தூ அஸ்ய சர்வம் ஆத்மாவே எல்லாம் ஒரே பரமார்த்த வஸ்து என்று தெரிந்து விட்டதென்றால் கேன தத்து கேன கம் அந்த ஆத்மாவா அது ஆத்மாவானது எதனை எதனால் பார்க்கும் கேன கம் பஷ்யேத் அர்த்தம் ஒன்றும் கிடையாதுன்னு எதனால் எதை பார்ப்பான் அப்படின்னா எதனாலையும் எதையும் பார்க்க முடியாது எல்லாம் அவனையாக இருக்கிற போது எதனால் எதை பார்ப்பான் எதனால் எதை முகர்வான் கேன கம்ஜிக்ரேத் நல்லா ஆக்ஷேபம் என்ன அர்த்தம் நடக்காதுன்னு அர்த்தம் துவைத்தத்தில் தான் வியவகாரம் அத்வைத்தத்தில் வியவகாரம் கிடையாது இந்திரிய விவகாரம் இந்திரிய விஷய விவகாரம் எந்த விவகாரமும் இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது இன்னொரு பெரிய மந்திரம் அது சொல்லிருக்கார் எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்ம பூத்விஜானிதா இது ஈஷாவாஸ்வன எல்லாருக்கும் எல்லா சரீரமும் ஆத்மாவே நின்று தெரிந்து கொண்டு விட்டானே ஆனால் அப்புறம் அவனுக்கு ஏது கன்ஃபியூஷன் தற்ப கோ மோகா கஷ்ஷோக்கா அவனுக்கு துக்கம் எங்கே மோகம் எங்கே ஏகத்துவம் அனுபசியதா அத்வைத தரிசனம் செய்பவனுக்கு சோகமோகங்கள் எங்கே அப்படின்னா அர்த்தம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆதிசங்கரர் தெய்வத்தம் தேவதானான் சூதானாம் யோகிய பிதா இன்னும் தொடர்கிறது இன்னும் நிறைய பேஜ் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டூ ஒம்பது இன்னும் ஒம்போது பேஜ் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு க்ளாஸ் ஆகும் தெய்வத்தம் தேவதானூதானம் யோவிய பிதா நமோஸ்தாய சகசிரமூர்த்தயே சகசிரபாதாட்சிசிரோருபாஹவே சூா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சாராஜி